வணக்கம் நச்சினியின் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி செய்தி சேவை ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் இருபத்தி நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு நடத்தப்பட்ட நீட் தேர்வின் முடிவுகள் நேற்று வெளியானது தமிழகத்தில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் பேர் தேற்றி பெற்றுள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்தின் அட்டைப்படத்தை மாற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா் வெப்பசலனத்தால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மற்றும் தென் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கூடங்குளம் அணு உலையில் அழிவின் பிடியில் தமிழக மக்கள் உள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார் மதுரையில் ஆதரவற்ற முதியவர்களுக்கு தினமும் இலவசமாக உணவளிக்கும் அன்னபூரணி அமுத சுரபியகம் திறக்கப்பட்டுள்ளது தனியார் பள்ளிகளில் படித்து வந்த தமது குழந்தைகளை மதுரை அருகே ஒத்தக்கடை அரசு தொடக்க பள்ளியில் சேர்க்க பெற்றோரிடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது இப்பள்ளியில் காற்றோட்டம் சூழல் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறை கணினி சுற்றுச்சுவரில் ஓவியங்கள் முறையான கழிப்பறை வசதிகள் என தனியார் பள்ளிகளுக்கு நிகராக உள்ளது இந்திய செய்திகள் கோடை வெயிலில் வெப்பநிலை உயர்வதால் மன்னார் வளைகுடா பகுதியில் பவளப்பாறைகளுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட கழிப்பறைகளில் தமிழக அரசின் சின்னம் பொறித்த டைல்ஸ்கள் பதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மோதி, அபே சிந்தனையை இந்தியா ஜப்பான் இணைந்து செயல்படுத்தும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் ஆந்திர மக்களால் பாகுபலி முதல்வர் என அன்போடு அழைக்கப்படும் ஜெகன்மோகன் ரெட்டி கேன்சரால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு உதவிய நிகழ்வு பலரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டும் விஷயத்தில் இன்னும் பொறுமை காக்க மாட்டோம் என இன்னும் பதினெட்டு மாதங்களில் ராமர் கோயில் கட்டும் பணியை தொடங்குவோம் என்று விஸ்வ இந்து தலைவர் அலோக் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் ரூபாய் அறுபதாயிரம் கோடி செலவிட்டுள்ளதாகவும் இது கடந்த தேர்தலை விட இரண்டு மடங்கு அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் பல்வேறு பொருளாதார சிக்கல்களில் பாகிஸ்தான் அரசு சிக்கியிருக்கும் நிலையில் அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் தொகையை தாமாக முன்வந்து பாகிஸ்தான் ராணுவம் குறைக்க முடிவு செய்துள்ளது இந்தோனேஷியாவில் சரக்கு கப்பல் கடலில் மூழ்கி பதினேழு பேர் மாயமானதில் ஐந்தாவது நாளாக தேடும் பணி தொடர்கிறது அமெரிக்க அரசின் பல்வேறு கெடுபிடிகளால் கடந்த இரண்டாயிரத்தி ஹெச் ஒன் பி விசா பெறுவோர் எண்ணிக்கை பத்து சதவிகிதம் சரிந்துள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உலகிலேயே முதன்முதலாக டாக்டர் பட்டம் வென்ற ஹெலன் கோர்னாரோ என்ற பெண்ணை பெருமைப்படுத்தி கூகுள் ட்ரூடல் வெளியிட்டுள்ளது உலகளாவிய தலைமை பதவிக்கான விருது கூகுள் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பு வகிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வணிகச் செய்திகள் எஸ் பி வங்கியில் மினிமம் பேலன்ஸ் அபராத தொகையை எழுபத்தை சதவீதம் குறைத்துள்ளது அதிகபட்சம் ரூபாய் ஐம்பது விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரூபாய் பதினைந்தாக குறைக்கப்பட்டுள்ளது கேன்ட்லா கோர்காபூர் இடையே எல் எரிவாயு குழாய் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மகப்பேறு காலங்களில் பெண் ஊழியர்களுக்கு ஆறு மாத கால விடுமுறை அளிப்பது போல ஆண் ஊழியர்களுக்கும் ஆறு மாத காலம் பேருகால விடுமுறை திட்டத்தை ஜொமேட்டோ நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது வாரன் பட்டுடன் மதிய உணவு சாப்பிட பிட்காயினின் முன்னோடி என்று அழைக்கப்படும் ஜஸ்டின்சன் ரூபாய் முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஆறு கோடி ஏலத்தில் வென்றுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் மலிங்கா ஒருநாள் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட் எடுத்த வீரர்கள் பட்டியலில் ஐந்தாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார் பாரிஸ் நகரில் நடைபெற்று வரும் பிரெஞ்ச் போட்டியில் ஃபெடரர் மற்றும் நடால் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் மகளிர் பிரிவில் இங்கிலாந்தின் ஜோகன் நகோண்டா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் திரைச்செய்திகள் அஜித் நடிக்கும் மேற்கொண்ட பார்வை திரைப்படத்தை ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளியிட உள்ள நிலையில் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் இப்படத்தை சீனாவில் வெளியிட முயற்சிகள் நடைபெற்று வருகிறது இயக்குநர் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் கதையை படமாக இயக்குகிறார் இந்த படத்தில் ஜெயம் ரவி கார்த்தி ஐஸ்வர்யா கீர்த்தி சுரேஷ் அனுஷ்கா உள்ளிட்டோர் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகிக் விக்ரம் பிரபு நடிக்கும் வானம் கொட்டட்டும் படத்தை மணிரத்னம் தனது மெட்ராஸ் டாக்கிஸ் நிறுவனம் மூலம் தயாரிக்கிறார் பியார் பிரேமா காதல் படத்திற்கு பிறகு ஹரிஷ் கல்யாண் இயக்குநர் இலன் மீண்டும் இணையப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்